ஹதீஸ் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் கூறியதாவது அடிமையாக இருந்த பரீரா ரதியாஹா என்ற பெண்மணி தமது எஜமானர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுதலை பத்திரம் எழுதி கொள்வதற்காக என் உதவியை நாடினார் நீ விரும்பினால் உன் எஜமான நான் கொடுத்து விடுகிறேன் உன் மரணத்திற்கு பின் வாரிசாவது போன்ற உரிமை எனக்கு வர வேண்டும் என்று கூறினேன் ஆனால் அப்பெண்ணின் எஜமானர்கள் என்னிடம் நீங்கள் விரும்பினால் பரீரா தர வேண்டியதை தந்து நீங்கள் விடுதலை செய்து ஆனால் உரிமை எங்களுக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள் இது பற்றி நபி அவர்களிடம் நான் கூறிய போது நீ அவளை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்துவிடு விடுதலை செய்தவருக்கே உரிமை உண்டு என்று கூறிவிட்டு மேடை இணை ஏறி அல்லாஹுவின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை விதிப்பவர்களுக்கு என்ன வந்துவிட்டது யார் அல்லாஹுவின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை விதிக்கின்றாரோ நூறு தடவை அந்த நிபந்தனையை அவர் வலியுறுத்தினாலும் அதற்கான உரிமை அவருக்கு இல்லை என்று கூறினார்கள்